அகரம் அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடைய கல்லாதவர் வள்ளுவெருமான் கற்க என்றும் கற்க வேண்டிய நூல்களை கசடரக் கற்று அதில் சொல்லப்பட்டபடி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றும் அதன் வாயிலாக கல்வியினுடைய பயனை உணரலாம் என்றும் சொல்லி பிறகு கல்வி என்பது இலக்கணம் தர்க்கம் அப்புறம் இலக்கியங்கள் சுய அறிவை நன்கு பண்படுத்துவதற்கு இந்த செயற்கை அறிவு நூலறிவு மிக அவசியம் அதுதான் இந்த உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு உண்மையான கண்ணாகும் அறிவு கண்ணே கண் என்றார் அதை மேலும் விசேஷமாக இந்த குரலிலே சொல்லுகிறார் கண்ணுடையர் என்று உயர்த்தி சொல்லப்படுபவர் என்கிறார் பரிமேலழக பெருமான் ஆக கண்ணுடையர் என்பவர் கற்றோர் இப்படியும் சொல்லலாம் கற்றோர் என்பவரே கண்ணுடையவர் படித்தவனுக்குத்தான் உண்மையிலே கண் சொல்லணும் கல்லாதவர் முகத்திரண்டு புண்ணுடையர் அப்படியும் சொல்லலாம் முகத்திரெண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முகத்தில் ரெண்டு புண்ணு இருக்கிறவன் தான் படிக்காதவன் அப்படி சொல்கிறத விட படிக்காதவனுக்கு இந்த முகத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ணு இருக்கே மாமிசத்தினால் ஆக்கப்பட்ட கண் இதற்கு பேர் ஊனக்கண்ணுன்னு பேர் ஆகவே படித்தவனுக்குத்தான் கண் இருக்குன்னு சொல்லணும் இந்த ஊனக்கண்ணு இருக்கே மாமிச கண் இதுக்கு நோய் வரக்கூடும் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆகவே இது புண்ணுக்கு சமானம் படிக்கலேன்னு சொன்னால் அவனுக்கு கண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்லை கற்றவர்கள் தங்களுடைய அறிவு கண்ணால் எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் எல்லா காலத்தையும் பார்க்க முடியும் ஆனால் இந்த ஊன கண்ணுனால் அந்தந்த நேரத்தில் ஒரு இடத்தை தான் அந்த காலத்தில் இருக்கிற பொருளைத்தான் பார்க்க முடியும் ஆகவே இந்த இரண்டு கண்கள் அறிவுக்கண்ணையும் இந்த ஊனக்கண் ஊனக்கண்ணுனா மாமசத்தினால் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டாக இருக்கிற இந்த கண் இந்த கண்ணுக்கு அழிவு உண்டு இந்த கண்ணுக்கு பிறப்புண்டு அழிவுண்டு ஆனால் அந்த கண்ணுக்கு அது பிறவிதோறும் வரும் அந்த உயிரோடு அது தொடர்ந்து அந்த கண் இருக்கும் ஆகவே அறிவு கண் சிறந்தது என்று கல்வி கற்க வேண்டியதனுடைய அவசியத்தை உணர்த்துகிறார் வள்ளுவ பெருமான் அந்த கண்ணை கொண்டு ஒரு பொருளை பார்க்கலாம் ஆனால் அந்த பொருளுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அறிவு கண் வேண்டும் ஆகவே கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெயின்னு ஒன்று சொல்லுவார்கள் அறிவு கண்ணை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி உண்மையை தெரிந்து கொள்ளணும் கண்ணுன்னு சொன்னால் எந்த கண்ணு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த குரலை சொல்லியிருக்கார் இதுக்கு முன்னால் கண் என்ப அதுதான் கண்ணு ஆகவே ரெண்டு கண்களையும் கொண்டு ஒப்பிட்டு அறிவுக்கண்ணினுடைய சிறப்பை சொன்னார் இதிலிருந்து என்ன தெரிகிறது அறிவுக்கண் இல்லாமல் ஊனக்கண்ணுடையவன் பார்வையுடையவனாக இருந்தாலும் அவன் பார்வையற்றவனே என்பது இந்த குரலுடைய பொருள் இதன் மூலம் வள்ளுவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா நாம் எல்லோரும் இந்த ஊனக்கண் நன்றாக இருக்கும் பொழுதே அறிவுக்கண்ணை பெறுவதற்கு இந்த ஊனக்கண்ணை பயன்படுத்தி அறிவுக்கண்ணை நன்கு பெற்றுவிட்டோமே ஆனால் ஊனக்கண்ணுக்கு ஊறு வந்தாலும் அழிந்து போனாலும் பிறவிதோறும் தொடரக்கூடிய வாய்ப்பு அறிவுக்கண்ணுக்கு இருக்கிறது என்கின்ற பெரிய உண்மையை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் மனித உடலில் ஊனக்கண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிவுக்கண்ணை பெற்றுவிட வேண்டும் அறத்தை பற்றிய அறிவையும் ஆண்டவனை பற்றிய அறிவையும் சமூகத்திற்கு நன்மை செய்வது எப்படி என்கின்ற அறிவையும் அதனால் நாம் எப்படி அமைதியாக வாழ்வது என்பது பற்றிய அறிவையும் நாம் அவசியம் பெறத்தான் வேண்டும் ஆகவே இந்த ஊனக்கண்ணை கொண்டு சமூகத்துக்கு பயன்படக்கூடிய அறிவுக்கண்ணை பெறுவதற்கு வள்ளுவெருமானுடைய கருத்துக்களை அருளை நாம் சார்ந்திருப்போமாக வள்ளுவருடைய அருள் நம் அனைவரும் மீதும் பொழிவதாகுகண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்